வணக்கம் நண்டினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று டிசம்பர் மாதம் ஆறாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு முகலாயர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் இடையே இடம்பெற்ற போரில் முகலாய இராணுவத்தினர் சீக்கியர்கள் தோற்கடித்தனர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பிரிட்டானிக்கா முதல் பதிப்பு வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்க சட்டமன்றம் நியூயார்க் நகரிலிருந்து ஃபிலடெல்பியாவுக்கு இடம்பெயர்ந்தது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் அடிமை முறை தடை செய்யப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வாஷிங்டன் போஸ்ட் செய்தி பத்திரிகை வெளிவர ஆரம்பித்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு வாடகை வாகனங்கள் உலகில் முதல் லண்டனில் சேவைக்கு விடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மேற்கு மேற்கு வெர்ஜீனியாவில் மொனங்கா என்ற இடத்தில் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் இடம்பெற்ற வெடிவிபத்தில் முன்னூற்றி தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாம் உலகப் போரின் போது மைய சக்தி நாடுகள் புக்ரெஸ்ட் நகரை கைப்பற்றின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பின்லாந்து ரஷ்யாவிடமிருந்து விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கனடாவின் நோவாஸ்காசியாவில் ஆலிபாக்ஸ் துறைமுகத்தில் ஆயுத கலஞ்சிய கப்பல் ஒன்று வெடித்ததில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் உயிரிழந்தனர் நகரத்தின் பெரும்பகுதி அழிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இங்கிலாந்துக்கும் அயர்லாந்துக்கும் இடையில் நட்புறவு ஒப்பந்தம் கையெழுத்தாகியது ஒரு வருடம் கழித்து இதே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அயர்லாந்து சுதந்திர நாடு உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது பிரிட்டனும் கனடாவும் பின்லாந்து மீது போரை அறிவித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியா பங்களாதேஷை அங்கீகரித்ததை தொடர்ந்து பாகிஸ்தான் இந்தியாவுடனான அனைத்து இராஜதந்திர உறவுகளையும் துண்டித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அயோத்தியாவில் ராமர் பிறப்பிடத்தில் பாபரால் கட்டப்பட்ட பாபர் மசூதி இந்து கரசேவகர்களால் இடிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசாங்கம் ஜெருசுலேம் நகரை இஸ்ரேலின் தலைநகராக அங்கீகரித்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வாங்காட் வெண்கலம் ஏவு ப ஏவப்படுகையில் வெடித்ததை அடுத்து பூமியின் சுற்று வட்டத்துக்கு அமெரிக்கா தனது முதலாவது செயற்கைக்கோளை அனுப்பும் திட்டம் நிறைவேறவில்லை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செவ்வாய்கோளிலிருந்து மார்ஸ் குளோபல் சர்வையர் வெண்கலம் அனுப்பிய படங்களிலிருந்து அங்கு நீரானது திரவ நிலையில் இருப்பதை உறுதிப்படுத்தியதாக நாசா அறிவித்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரிட்டன் கிழக்கிந்திய கம்பெனியின் வங்காளத்தின் முதல் தலைமை ஆளுநர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு மேக்ஸ் முள்ளர் ஜெர்மன் ஆங்கிலேய மொழியியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆண்டு ருக்மணி லட்சுமிபதி இந்திய விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆர் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சந்திரலேகா இந்திய பரதநாட்டிய கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சாவித்ரி தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டி டி குசலகுமாரி தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரவீந்திர ஜடேஜா இந்திய கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெப்பர்சன் டேவிஸ் அமெரிக்க அரசியல்வாதி அமெரிக்க கூட்டமைப்பின் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்திய பொருளியலாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு க கைலாசபதி இலங்கை தமிழறிஞர் திறனாய்வாளர் கல்வியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு துங்கு அப்துல் ரஹ்மான் மலேசியாவின் முதல் பிரதமர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு எஸ் டி சோமசுந்தரம் தமிழக அரசியல்வாதி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேவன் நாயர் சிங்கப்பூரின் மூன்றாவது குடியரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மணிக்கவும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பினா ராய் ஹிந்தி நடிகை இந்நாளின் சிறப்புகள் பின்லாந்து நாட்டின் விடுதலை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை